ம் படேயே பசியே மாஷா ஸிரைரங்கை வாம்சி வசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விவே நோரி दधातु, ओम निर्वेदमायात பரீட்சன் கர்மித்தன்மணே நாஸ்து तद्विज्ञानार्थम् स गुमेवाभिगछे सविपाणी श्रोत्रियम ब्रह्म निष्ठम अंग्रवन कल मुास्त्र उपदेश पड़को परा विद अपरा अट्ठे அபராவித்யாவை சற்று விரிவாக விளக்கி நிறைவு செய்திருக்கிறார் அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு எப்படி ஒருவன் செல்லுகிறான் என்பதை இந்த மந்திரத்திலே விளக்கி சொல்லியிருக்கிறார் பிராமணன்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் விவேகி அவன் வாழ்க்கையில் எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கிறான் வரேண்யம் பர்கஹா என்று காயத்ரி மந்திரமே சொல்லுகிறது வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது கடவுளையே வரேயம் பர்ககா வரணியம் அர்த்தம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அந்த பகவானை நான் தியானம் பண்ணுகிறேன் வாழ்க்கையில் மற்றதையெல்லாம் தேர்ந்தெடுத்தால் முழுமையை கொடுக்காது ஆகவே காயத்ரி மந்திரத்திலே அப்படி சொல்கிறோம் பிராமணன் விவேகி வைராக்கியத்தை உடையவன் இந்த கண்ணாடி துண்டெல்லாம் எனக்கு வேணா வேண்டாம் எனக்கு வைரந்தான் வேணும் சொன்னாலே புரியணுமே உங்களுக்கு இந்த என்னது சாதிசய சாப்பேட்சிக்க அனித்திய துக்கமிஸ் பந்தக சுகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுவேன் இதெல்லாம் கலம்பரப்ப நிறைய பார்த்துட்டோம் இருந்தாலும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொல்லலாம் இதை தெளிவாக சொல்ல வேண்டும்னு நினைக்கிறதுனால மேலும் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் ஆக கர்ம பலனை விசாரம் பண்ணுறான் கர்மபல அனுபவத்தை விசாரம் பண்ணி பார்க்குறான் அதுக்கு காரணம் என்னென்னா அவன் சகாம கர்மா பண்ணினாலும் அந்த சகாம கர்மத்தை பண்ணினதுனால பண்ணுற போது சில கண்டிஷன் சொல்லியிருக்கு சாஸ்திரம் நீ சந்தியாவந்தனம் பண்ணணும் பஞ்ச மகா யஜம் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து பலனை பற்றி விசேஷமாக சொல்லலை இதை நீ பண்ணினாத்தான் இதெல்லாம் பண்ணலாம் இந்த சகாம கர்மத்தை பண்ணணும்னா நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணணும் நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணாமல் நீ சகாம கர்மம் பண்ணினால் பலன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதோட சொல்லி வைத்திருக்கிறது சாஸ்திரம் இந்த நித்திய நைமித்திக கர்மங்களை ஒழுங்காக பண்ணி கொண்டு சகாம கர்மம் பண்ணுறதுனால அந்த நித்திய நைமித்திக கர்மத்தினுடைய ஒரு விசேஷ குணம் இவனுக்கு சத்துவ குணத்தை அபிவிருத்தி பண்ணுறது காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் நீ இந்திரிய சுகம் அனுபவிச்சா அனுபவிக்கிறதா இருந்தாலும் காலம்புற நேரத்தில் எந்திரிக்கணும் எழுந்து நீ வந்து பகவானை ஆராதனை பண்ணணும் பூஜை பண்ணணும் நித்திய கர்மா பண்ணி ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தைய பெற்றுக்கோ ஊர் ஊராப்போ சுத்து சம்பாதி எல்லாம் பண்ணு ஆனால் காலையில் எழுந்தாகணும் நீ சந்தியா வந்தனும் பண்ணி ஆகணும் என்ன ஆகிறதுன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்துவகுண அபிவிருத்தியாகும் காலையில் எழுந்தாலே சத்துவகுணம் அபிவிருத்தி ஆகிடும் அந்த சத்துவகுண அபிவிருத்தி ஆக ஆக மனசு யோசிக்கிறது நம்ம அனுபவிக்கிற சுகத்தோட தன் என்ன அந்த சுகத்தோட குணம் என்ன தோஷம் என்ன என்று மனது சிந்திக்கிறது அதனால் விவேகம் உற்பத்தியாக அதுக்கு தகுந்த மாதிரி சூழலை சத்சங்கம் மகான்கள் அவர்களுடைய வாக்கியங்கள் ஆசையில்லாத ஜனங்கள் தன்னை சுற்றி இருப்பதை பார்த்தல் இதெல்லாம் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அதனால் அவனுக்கு என்ன ஏற்படுகிறது விவேகமும் வைராக்கியமும் சித்திக்கிறது சத்சங்க பலத்தினால கஸ் சத்கர்ம அனுஷ்டானம் சத்குணங்கள் சத்பாவனைகள் சத்சங்கம் இதெல்லாம் அவனுக்கு விவேக வைராக்கியத்தை உற்பத்தி பண்ணுகிறது வைராக்கியம் எப்படி வண்டு வருகிறது அவனுக்கு தோஷ தரிசனேன வைராக்கியம் விவேகத்வாரா தோஷதரிசனேன வைராக்கிய சித்திகிபவதி விவேகத்தின் வாயிலாக உலக இன்பங்களின் குறைபாடுகள் உணரப்படுகின்றன ஆகவே குறைபாடுடைய இன்பங்களில் நாட்டம் குறைகிறது ஆக அது அடையறத்துக்கும் துக்கப்படணும் அடைஞ்சதுக்கு பிறகு காப்பாற்றுறதுக்கும் துக்கப்படணும் அது போயிட்டாலும் துக்கப்படணும் அதை விட்டு நான் போகிறதா இருந்தாலும் துக்கப்படணும் என்னை விட்டு அது போனாலும் துக்கமாக இருக்கும் இதெல்லாம் இல்லாத ஒரு சுகம் எனக்கு கிடைக்குமா அதாவது அடையறத்துக்கும் நான் கஷ்டப்படக்கூடாது காப்பாற்றுறதுக்கும் நான் கஷ்டப்படக்கூடாது அதை விட்டு என்னை போர் அதை விட்டு நானும் போகக்கூடாது என்னை விட்டு அதுவும் போகக்கூடாது அதுதான் உபனிஷத்து அழகாக பிரார்த்தனை பண்ணுறது மாமா பிரம்ம நிராகரோத் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் அதை விட்டு நான் போகக்கூடாது என்னை விட்டு அது போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சுகம் இருக்கிறதா தான் கேள்வி ஆ துன்பம் கலந்த இன்பம் என்று சொல்லும் பொழுது இது இப்படி சொல்கிறோம் இப்போ நம்ம இப்படி வேறு விதமாக சொல்கிறோம் கொஞ்சம் சொன்னதை அது கொஞ்சம் அப்படியே மெருகேத்தின் இருக்கும் தீட்டிகிட்டே இருக்கும் ஆ என்ன இருதுன்னா துன்பம் கலந்த இன்பம் வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் துன்பம் கலந்ததுன்னா எப்படிப்பட்ட துன்பம் அடைவதில் துன்பம் காப்பதில் துன்பம் அழிவதில் துன்பம் நான் அழிவதில் துன்பம் என்னை விட்டு அது அழிவதில் துன்பம் இது சுகம் இருக்கா உபனிஷத் சொல்றது ஆமா இருக்கு சொல்லி எடுத்தது இருக்கிறது அப்புறம் அடுத்தது என்ன எப்போ எத்தனை அடைஞ்சாலும் பூர்ணத்துவம் வர்றதில்ல சாட்டிஸ்பாக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி வர மாட்டேங்கிறது திருப்தியை தரக்கூடிய சுகம் இருக்கா நித்திய திருப்தி சுகம் இருக்கா ஒப்பு உயர்வற்ற அது காலையில் அந்த வார்த்தையை சொல்ல நான் பயன்படுத்தலை ஒப்பு உயர்வு அற்ற ஈடு இணையற்ற தன்னிகரற்ற எல்லாம் தமிழ் சொற்கள் தன் ஈடு இணையற்ற ஒப்பு உயர்வற்ற ஆனந்தம் வேணும் நான் எதா வாழ்க்கையில் அடைஞ்சாலும் ஈடு இணை உள்ளது ஈக்குவலாகவும் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு கிடச்சிருக்கிற உடம்பு எனக்கு கிடச்சிருக்கிற படிப்பு எனக்கு கிடச்சிருக்கிற பணம் எனக்கு கிடச்சிருக்கிற பதவி எனக்கு கிடச்சிருக்கிற உறவு இதெல்லாம் இதுக்கு நான் சமமாகவும் நிறைய பேருக்கு இருக்குது இதை நிறைய பேருக்கு இருக்குது அதை பார்க்குற போது எனக்கு அது நமக்கு இல்லையே இவ்வளவு தானே கிடைச்சிருக்கு எனக்கு அவ்வளவு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதுதான் திருப்தி இல்லாததுன்னு நடத்தனை வந்தாலும் திருப்தி வரமாட்டேங்குது அது நேச்சுராக இருக்குது நான் வந்து சமாளிக்கலான்னு நினைச்சா கூட மனசு வந்து இல்லை அது கிடைச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மனசு வைத்து கொண்டே இருக்கு அப்படி தான் பழகி இருக்குது நம்ம பிறக்கிற போதே மோக் விவேகத்தோடு வைரோக்கியத்தோடு பிறந்துருக்கோமா என்ன பிறக்கிற போதே உலகத்தில் காசையோடு தான் பிறக்கிறோம் நமக்கு சுற்றி அம்மா அப்பால நமக்கு என்ன பண்ணுறாங்க நமக்கு நகையை போட்டு நமக்கு எல்லாத்தையும் பண்ணி நம்மளை ரொம்ப அவங்க ஆசைக்க வேண்டி நமக்கெல்லாம் போட்டு நம்மளை படாத பாடுபடுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது வேணுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணி அப்படி பழக்கி விடுறாங்க அப்போ சுக விஷயத்தில் நம்ம அம்மாவும் அப்படித்தான் இருக்காங்க அப்பாவும் அப்படித்தான் இருக்காங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்காங்க எல்லாருக்குமே இந்த புலனின்ப நாட்டத்தில் கூடுதல் குறைச்சல் இருக்கே தவிர எல்லாரும் இந்த புலனின்ப நாட்டம் உடையவர்கள் தான் அடக்கி பூலனை பிரித்தேன் அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் அப்புறம் என்ன வாய திறக்க முடியாம போயிடுத்து சற்றும் வாய்ப்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி சொல்லிண்டே இருக்கலாம் அப்போ இந்த திருப்தி வரலை சரி இதில் இன்னொரு பெரிய தோஷம் என்ன பார்த்தோம்னா அது ஆரம்பத்தில் அது நமக்கு ஆடம்பரமா இருக்கு போக போக அது நமக்கு தேவையாயிடும் லக்ஸுரி பிகம்ஸ் நெசசிட்டிங்கிறாங்க லக்ஸுரி becomes நெசசிட்டி இது ஒரு பெரிய தோஷம் நமக்கு முதல்ல ஒரு காலத்தில் ஃபேனே லக்ஸுரி தெரியுமா இப்போ ஏ ஏசி அது ஸ்பிளிட்டு ஏசி இப்போ நெசசிட்டி ஒரு காலத்தில் ஃபேன் போட்டு அவத்தில் ஃபேன் போட்டுருக்கா பத்தில் வந்து கரண்ட் லைட்லாம் எரியிறது நானே கேட்டிருக்கேன் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப வசதியாக இருக்கா இருக்கா வாழ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன் என்ன ரொம்ப இதாக இருக்கா அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பழகி போய்டு நம்மளால் அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது அது நம்ம நம்ம வேண்டான்னு நினச்சாலும் நமக்கு அது இல்லாமல் நம்ம உடம்பு அதுக்கு பழகியாச்சு நம்ம மனசு அதுக்கு பழகியாச்சு நம்மளால் அது இல்லாமல் வாழவே முடியாது வீடு இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல் வாழ முடியுமா கற்பனை பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் சொல்கிறேன் ஒரு இதுக்கா அதுக்காக வேண்டிய அதுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை யோசிச்சு பாருங்கள் நமக்கு திடீர்னு அப்படி ஒரு நிர்பந்தம் வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ஸ்தூல சரீரத்துக்கு சில தேவைகள் அவசியம்தான் அது பரவாயில்லை நீங்கள் ஓரளவுக்கு பிசிக்கல் பாத்ரூம் வேணும் கொஞ்சம் மினிமம் ஒரு சின்ன சௌகரியம் வேணும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் பிரைவசி வேணும் இந்த ப்ரைவசிக்கு எவ்வளோ அடிக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லோருடையும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியல சொல்ல போனால் ரொம்ப சௌரியமாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் என்ன தோணுன்னா அது வந்து என்னமோ அது எல்லாருக்கு அது எல்லாேரும் இருக்காங்களே அதுதான் அகம் ஏகாக்கி பவாமி அத்வைத்த அதில் சொல்கிற தோன்றது நமக்கு இப்போ சுதந்திரம் இல்லை எல்லாத்துக்கும் டிபெண்டாக சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் கூட அதாவது மன ரீதியாக நம்ம எதையும் சார்ந்திருக்க கூட இன்னைக்கே எல்லாம் போச்சா அது நமக்கு என்ன ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் எதையும் தாங்கும் இதயம் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அதுதான் ஸ்ட்ரென்த் டிப்பெண்டன்ஸ் வந்து என்னாகிறது வீக்னஸ் நம்ம சார்ந்திருக்க சார்ந்திருக்க வலிமை குறைந்த குறைந்தவர்களாகிறோம் எதையும் சாராமல் இருக்க இருக்க வலிமை மிக்கவர்களாக மாறி அமைகிறோம் இதெல்லாம் அருள் விருந்தாக போட்டுக்கலாம் அடிக்கடி எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க யாராவது எழுதி அனுப்பு சார்ந்திருக்கும் அளவு இன்பத்தின் பொருட்டு சூழ்நிலையை புற மனிதர்களை புற பொருள்களை சார்ந்திருக்கும் அளவு வலிமை குறைந்தவர்களாக ஆகிறோம் சார்ந்திருக்கும் தன்மையிலிருந்து விடுபட விடுபட வலிமை மிக்கவர்கள் ஆகிறோம் வலிமை மிக்கவர்களே சார்ந்திருக்கும் தன்மையிலிருந்து விடுபடுவார்கள் எப்படி வேணாலும் போட்டு எனக்கு எப்படி வேணும் ஆனந்தம் ஒரு சிரமம் இல்லாம ஆனந்தம் அந்த ஆனந்தம் யாருக்கு இருக்கக்கூடாது அந்த ஆனந்தம் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆனந்தம் வேணும் அந்த ஆனந்தத்துக்கு நான் அடிமையாயிடக்கூடாது அந்த ஆனந்தத்துக்கு நான் அடிமையாக கூடாது அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கிறதா அப்படின்னு வேதத்துக்கிட்ட கேட்டா வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அப்படி சொன்னாலும் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் வேதம் சொல்லுகிறதுனா விவிலியம்னா பைபிள் அவன் தானே சொல்லுவான் வேதம் சொல்லுகிறது அன்பான வேதக்காரர்களே நம்ம என்னது அவேதக்காரனா அன்பான வேதக்காரர்களே சகோதரா வருந்துகிறாயா வருந்தாதே இப்படி இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வவாணின்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் விஸ்வவாணி பேர் பாருங்கள் நல்ல பேர் ஆனால் முழுக்க கிறிஸ்டியானிட்டி அது தனி கிறிஸ்டியன் எஃப் எஃப்எம் அது எல்லாம் இதே சொல்லிட்டு தலைவலிக்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தலைவலிக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் இது உடம்புக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அதுக்காக ப்ராப்ளம் ஒரு ஒரு ப்ராப்ளம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எத்தனை இருக்குமோ தெரியல நானூற்றி நாற்பத்தி மூணு வியாதியை குணப்படுத்துகிறார் வைத்தியநாத சுவாமியும்பாங்க இது மாதிரி இவன் எதோ லிஸ்டெல்லாம் போட்டு வச்சுன்னா அததுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் அதை பற்றி கொஞ்செல்லாம் சொல்லுவான் வர்ணிப்பான் இது இந்த மாதிரி கேஸெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கேஸை சொல்லுவான் சொல்லி அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து இதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு இது ஒருவர் வந்தார் அவர் அத்தேவன் மீது விஸ்வாசம் வைத்தார் அவருக்காக ஜபிக்கப்பட்டது நாள்தோறும் ஜபிக்கப்பட்டது அந்த ஜப்பம் அவர்களுக்கு பலனை கொடுத்தது பலனை கொடுத்தது சகோதரா உனக்காக ஜபிக்கிறேன் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன்னா அவன் தோத்து விடுவான் நான் பண்றது இல்லை வேதத்துக்கிட்ட கேட்குறோம் இப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கான்னா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது உச்சயர் கோஷாஜா கிரந்தய தேபத்தி நாம் பதஜயா வேதம் ரொம்ப கம்பீரமாக சொல்கிறது ஆம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது அப்போது அது அது அதை எப்படி அடையிறதுன்னா அதை தான் இங்கே சொல்கிறது அது அடையிறது இல்லை அசாத்தியம் சாத்தியமாகாது சித்தத்வாத் அசாத்தியம் சாத்தியம் நபத்தி சித்தத்வா சித்தம் அசாத்தியம் இப்படி மாற்றி மாற்றி போடுவோம் இந்த தலைமுடி இருக்கிற எப்படி வேணாலும் முடியலான் இல்லையா அது தமிழ் அது வேற விதமாக சொல்லுவாங்க முடியுள்ள எப்படி வேணாலும் கொண்ட போடலான் அது மாதிரி இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் எப்படி சொன்னாலும் பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் எத்திக்கும் தித்திக்கும் கரும்பேம்பர் வள்ளலர் அந்த திருவாச்சகத்தை பற்றி சொல்லும் பொழுது அது மாதிரி இது எப்படி பார்த்தாலும் அப்படி இருக்கு ஆனந்தமாக இருக்குது கிருத்தேன அக்ருத்தஹா நாஸ்தி அப்புறம் ஒன்று பிர பிராமணன் ரெண்டாவது கர்ம சித்தான் லோகான் மூணாவது பரீட்சிய அப்புறம் நாலாவது நிர்வேதம் ஆயாத் அந்த நிர்வேதம் ஆயாத்துக்கு முன்னாலே இதை போட்டுக்கணும் கிருத்தேன அக்ருத்தஹா நாஸ்தி அக்ருத்தஹான்னா என்ன அர்த்தம் காலையில் என்ன சொன்னேன் மோக்ஷஹான்னு சொன்ன நீங்கள் அதை போட்டுக்கணும் அக்ருத்தஹா இஸ்இக்குவல் டு மோக்ஷா துன்பம் இல்லாத யாண்டும் நிறைவான ஒப்பு உயர்வற்ற தன்னிகரற்ற, நிகரற்ற ஈடு இணையற்ற அடிமைப்படுத்தாத விடுவிக்கின்ற பேரின்பத்துக்கு பேர் தான் அக்ருத்தா யோசிச்சுக்கிண்டே இருக்கேன் இதையே தான் யோசிச்சுருக்கேன் அதனால் இப்படியே வந்துட்டே இருக்குது சிந்திக்க தீரம் செறிக்கும்னு விவேகானந்தர் பாடுறோம் உபனிஷத்துக்கு அந்த மகிமை இருக்குது உபனிஷத் மாதா ஆஹா அக்ருத்தா அக்ருத்தஹான்னா மோக்ஷா மோக்ஷத்துக்கு என்ன பேரு மோக்ஷம் என்னது இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னோமே அது என்ன சொல்வது டிஃபெக்ட்லெஸ் கோல் அப்படின்பார் பரிமாறு டிஃபெக்ட்ஃபுல் கோல் நம்மளது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கிற குறிக்கோள் இருக்கு எல்லாம் குறைபாடுடைய குறிக்கோள்கள் நம்முடைய குறிக்கோள்கள் அனைத்தும் குறைபாடுடைய குறிக்கோள்கள் ஆனால் இந்த அகிருத்தகான என்ன அர்த்தம் குறைபாடற்ற குறிக்கோள் குறிக்கோள் அடைய வேண்ட அடையப்படாத அடைய வேண்டியதில்லாத குறிக்கோள் யாண்டும் அடையப்பட்ட குறிக்கோள் அது குறிக்கோளாக இருக்க சும்மா சொல்லி வைக்கிறேன் அடையப்பட்ட குறிக்கோள் யாண்டும் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற குறிக்கோள் இன்னும் ஆழமானது ாண்டும் அனுபவிக்கப்பட்டு இருக்கிற குறிக்கோள் அந்த அனுபவம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அதை உபனிஷத்து என்ன சொல்லுகிறது அதை நீ அடைய முடியாது காலம்பு ஆப்பியம் உற்பாத்தியம் சமஸ்காரியம்லாம் அதாவது அதை வந்து நீ அக்காம் அதை வந்து நீ அடைய முடியாது அதை நீ அடைய முடியாது அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லலாம் இந்த அக்ருத்தாக்கு இன்னொரு குறைபாடற்ற குறிக்கோள் என்ன வேணாலும் வார்த்தைகள் குறைபாடற்ற துன்பம் கலந்த நிறைவை தராத அடிமைப்படுத்துகின்ற இந்த குறைபாடுகள் அற்ற வஸ்து அது என்னதுன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மம்னா சரி இந்த பிரம்மத்தை எப்படி அடையிறதுன்னா ந கர்மனா ந உபாசனையா தனேனங்கிறதுக்கு உபாசனையான்னு ஒரு அர்த்தம் இருக்குது ந கர்மனா ந பிரஜையா தனேனன்னு இருக்கு இல்லையா தனேனுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மீனிங் உபாசனையா உபாசனையா அமிர்தத்துவம் ந ஆனசுஹு கர்மனா அமிர்தத்வம் நனசுஹு அது மாதிரி கர்மாவினாலேயும் உபாசனானாலேயும் அடையக்கூடியதெல்லாம் பரிச்சின்ன பிரயோஜனம்தானே தவிர அபரிச்சின்ன பிரயோஜனம் கிடையாது வரையறைக்குட்பட்ட பலன்கள் தான் கிடைக்குமே தவிர வரையறைகளை கடந்த வரையறையற்ற பலன் கிடைக்காது பலன் கிடைக்கும் ஆனால் அது வரையறைக்குட்பட்டதால் கர்மாவினாலேயும் உபாசனையினாலையும் அப்போ என்னென்னா அந்த பிரம்மத்தை அடைய முடியாதுங்கிறது புரிஞ்சுனுட்டோம் அந்த பிரம்மத்தை அடைய முடியாது அப்புறம் நீ அந்த பிரம்மத்தை அடைய முடியாது நீ அந்த பிரம்மத்தை அடைய முடியாது வச்சுக்கோ அப்படியே பிரம்மத்தை அடைய முடியாது ரெண்டாவது நான் அடைய முடியாது ஆனால் நான் தியானம் பண்ணி பண்ணி பிரம்மம் ஆகிடலாம் இல்லையா அது கேட்க தோணும் சில சமயம் தான் ஐ பிக்கம்னா ஐ அக்காம்பிஷ் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா நீ அதை அடையவும் முடியாது அதை நீ பெறவும் முடியாது அடுத்தது என்னன்னா அதை நீ பெற முடியாது அடைய முடியாது அடுத்தது அதுவாக நீ ஆகவும் முடியாது நீ பிரம்மமாகவும் ஆக முடியாது காலையில் சொல்லாது ஒன்று சொல்கிறேன் பிரம்மமாகவும் ஆக முடியாது அப்புறம் இன்னொன்று நீ பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது காலம்புறை என்ன சொன்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இப்போ மாற்றிருக்கேன் கொஞ்சம் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது பிரம்மத்தை நீ அனுபவிக்க முடியாது பிரம்மத்தை நீ தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நீதான் நீதான் பிரம்மன்கிற போது உன்னை உனக்கு தெரியுமா தெரியாதா நீதாம் பிரம்மன்கிற போது உன்னை உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிகிற நான் பிரம்மன் ஆக பிரம்மனை தெரிந்து அறியக்கூடிய பொருளாக அறிய முடியாது அறியக்கூடிய பொருளாக பிரம்மத்தை அறிய முடியாது பிரம்மத்தை அடைய முடியாது பிரம்மமாக ஆக முடியாது பிரம்மத்தை அறிய முடியாது பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா அனுபவிக்கணும்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு காலம் ஆகிடும் அது வந்து இப்போ தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம் இல்லையா இங்கே வந்து யார் நான் யார் தெரிந்த ஒன்றா தெரியாத ஒன்றா தெரிந்த ஒன்று தெரிந்த ஒன்றை வந்து எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதான் தெரிஞ்சிருக்கேன் குழப்பம் ஆரம்பிக்கிறேன் இல்லையா கொஞ்ச நேரத்தில் ரசம் வரும் விரும்புறார் ஆக அடைய முடியாது ஆக முடியாது அறிய முடியாது அனுபவிக்க முடியாது அப்போ என்ன தான் சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னா நீதான் அது நீ தான் அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் தான் பிரம்மன் நான் தான் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது நானே ஈர் நானே குறைவிலா நிறைவு அப்போ மோக்ஷங்கிறது என்னது பிரம்மன் வந்துட்டோம் மோக்ஷம்னா என்ன இந்த மூணு நிர்துஷ்டம் சுகம் நிர்துஷ்டம் சுகம் குற்றமற்ற துன்பம் கலவாத நிறைவான அடிமைப்படுத்தாத பேரின்பம் பிரம்ம அந்த பிரம்மத்தை அடைய முடியாது அனுபவிக்க முடியாது அறிஞ்சுக்க முடியாது ஆக முடியாது அது அக்காம்பிளிஷ்மெண்ட் இல்லை பிக்கம் இல்லை நோன் இல்லை சொல்லும் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மன் அபிஷயத் என்ன சுவாமிஜி அப்படின்னா நமக்கு நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் எத்தையோ ஜென்மாவாக இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் நமக்கு இருக்குது என்ன என்னம்னா நான் வரையறைக்கு உட்பட்டவன் ஐ ஆம் லிமிட்டெட் அது வாஸ்தவம் தானே நமக்கு அப்படித்தானே தெரியுது நான் செத்து போகிறவன் நான் செத்து போகிறவன் நிறைவில்லாதவன் நான் பூர்ணமாக இல்லைன்னா நான் அபூர்ணமானவன் ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபைனைட் அப்படி சொன்னால் நான் ஃபைனைட்டாக இருக்கேன் நான் அபூர்ணமாகவே இருக்கேன் எவ்வளவு வந்தாலும் எனக்கு நிறைவே வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்ம எல்லாேருக்கும் ஒரு மனசில் என்ன எண்ணம் இருக்குது அகம் அபூர்ணகா அகம் அபூர்ணகா அகம் அபூர்ணஹா வாழ்க்கையினுடைய எல்லா அனுபவங்களும் நான் குறைவானவன் நான் குறைவான வெளியில் நான் வந்து நிறைவானவன் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே குறைகள்லாம் வச்சுருக்கேன் தனியாக கதவை சாத்தின்னு சாமியார்ட்டு சொல்லுவேன் இல்லாட்டி பகவான்கிட்ட சொல்லுவேன் வெளியில் பார்க்கற போது என்னென்னா எல்லார்டையும் என்ன சௌரிமா அப்படின்னு பண்ணிப்பேன் உள்ளுக்குள்ளே போன உடனே சுவாமி இல்லை அப்படி இருக்கு என்ன பண்ணுவது அப்படின்னா ஆனால் உள்ளுக்குள்ள அகம் அபூர்ணஹா அபூர்ணஹா அபூர்ணா இந்த எண்ணம் நமக்கு பலமாக இருக்கா இல்லையா இருந்துக்கிட்டே இருக்குது வேதம் என்ன சொல்லுகிறது சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது துவம் பூர்ணகா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்ன என்னை பற்றின அபிப்பிராயம் என்னுடைய என்னை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன என்னை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் நான் அபூர்ணன் வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்னை பற்றி வேதத்தினுடைய அபிப்பிராயம் என்ன நீ பூர்ணன் இப்போது என்னுடைய அபிப்பிராயம் சரியா வேதத்தோட அபிப்பிராயம் சரியா இப்போ புரியும் உங்களுக்கு அடைய முடியாது அடைய முடியாது ஆக முடியாது அனுபவிக்க முடியாது அறிய முடியாது அதனால் நம்ம எல்லாரும் என்னன்னா பிரம்மத்தை அடையறேன்னு சொல்றது தப்பு பிரம்மமாக ஆகணும்னு சொல்றதும் தப்பு பிரம்மத்தை அறியணும்னு சொல்றதும் தப்பு பிரம்மத்தை அனுபவிக்கணும்னு சொல்றதும் தப்பு தப்போ தப்பு அப்படின்னு தப்பிட்டோம் அப்போ என்ன தான் பண்ணுறது சுவாமி அப்படின்னா நீ உன்னை வந்து எப்போ பார்த்தாலும் அபூர்ணனாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ பூர்ணன் அப்போ எனக்கு வேதத்தில் ஸ்ரத்தை இருக்குது வேதம் பொய் சொல்லாது வேதம் வந்து என்னை பார்த்து நிறைவானவன் பூர்ணமானவன் முழுமையானவன் இரண்டற்றவன் மாசற்றவன் நிர்மலன் இப்படியெல்லாம் வேதம் வந்து என்ன சொல்கிறது நான் எந்த ஜாத்தியில் பிறந்தாலும் சரி எந்த குலத்தில் பிறந்தாலும் சரி எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி எ இருந்தாலும் சரி எல்லாமே புலியும் பூர்ணமானது கொசுவும் பூர்ணமானது பேனும் பூர்ணமானது சர்வம் பூர்ணமானது அப்படின்னா கேட்க நல்லாத்தான் இருக்கு ஆனால் புரிய மாட்டேங்கிறது சுவாமி புரியறதுக்காக ஒரு கதை என்ன கதை நம்ம கர்ணன் கதை கர்ணனுக்கு அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு தெரியவே தெரியாது கர்ணனுக்கு நமக்கு தெரியும் இந்த கதை குந்தியோட புத்திரன்தான் கர்ணன் ஆனால் கர்ணனுக்கு அது ரொம்ப நாள் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது கர்ணன் வந்து குந்தி புத்திரங்கிறது யாருக்குமே தெரியாது கிருஷ்ணனுக்கு தெரியும் குந்திக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இந்த மந்திரம் சொல்லி கொடுத்த துர்வாசருக்கு கூட தெரியாது சூரிய பகவானுக்கு தெரியும் ஏன்னா அவன் தானே கொடுத்துருக்கான் வேறு யாருக்குன்னு தெரியாது இப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்போ அவனுக்கு மனசில் பிறந்ததில் வாழ்ந்து வாழ்ந்ததுலேருந்து அவன்கிட்ட பலமெல்லாம் இருந்தால் கூட அவனை யாரும் க்ஷத்யனா அவனை யாரும் ஒத்துக்கலை அவனும் தன்னை என்ன நினைச்சுட்டான் நான் அக்ஷத்ரியன் அக்ஷத்ரியன் ஷத்ரியன்னா நான் ஷத்திரியன் இல்லை நான் வந்து சூத்த புத்திரன் அகம் சூத்தஹா அகம் நான் ராதையினுடைய புத்திரன் நான் ராதையோட புத்திரன் நான் சூதன் நான் அக்ஷத்ரியன் அப்படி சொன்னால் நல்ல வார்த்தை ஏன்னா இப்போ நம்ம சொல்றது சரியா இருக்கும் நான் அக்ஷத்ரியன் நான் க்ஷத்ரியன் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதில் அவன் இந்த க்ஷத்ரியன் இல்லை இப்போ அவன் வந்து க்ஷத்ரியனை வந்து அடைய முடியுமா அவன் கஷத்ரியனாக ஆக முடியுமா அவன் க்ஷத்ரியனாக அறிஞ்சிக்க முடியுமா அவன் க்ஷத்யனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமாவன் ஏன் அவன் தான் அவன் க்ஷத்ரியன் அப்புறம் குந்தி தேவியை பார்த்த உடனே குந்தி தேவி சொன்னால் கருணா எனக்கு அஞ்சு குழந்தைகள் கிடையாது எனக்கு ஆறாவது குழந்தையும் இருக்குது அப்படின்னு குந்தி சொல்கிற எனக்கு அஞ்சு குழந்தைகள் மாத்திரம் இதெல்லாம் மகாபாரத்தில் தேடாதிங்க நம்ம சௌரியத்துக்காக சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு அஞ்சு குழந்தைகள் தான் இருக்குதுன்னு நினச்சிக்காத கருணா எனக்கு ஆறாவது குழந்தை இருக்குது அப்படியாமா அந்த ஆறாவது குழந்தை எங்கேம்மா இருக்கு அந்த ஆறாவது குழந்தைய நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஆறாவது குழந்தை மீதான் அப்படின்ன உடனே அந்த கேட்குற ஆறாவது குழந்த மீதான் அந்த ஆறாவது குழந்தை நீதான் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன நினைக்கிறான் என்னது ஆறாவது குழந்தை நான் தாங்கிறாங்க அப்போ நான் கவுந்தேயனா நான் ராதேயன் இல்லையா அப்போ நான் க்ஷத்ரியனா நான் க்ஷத்ரியன் அகம் க்ஷத்ரியா அகம் கவுந்தேயா ஆனால் அவனுக்கு தெளிவில்லை கேட்டான் அது எப்படி நான் எப்படி உன்னுடைய குழந்தை அது எப்படி அப்படின்னு கேட்டால் விளக்கம் சொன்னேன் இந்த கதையெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் அந்த விளக்கம் சொன்னதுக்கு பிறகுதான் அப்போ அவன் அடைஞ்சானா அவன் அவன் கர்ணன் வந்து க்ஷத்திரியத்தன்மையை அடைந்தானான்னு ஆல்ரெடி அவன் க்ஷத்திரியந்தான் இப்போ என்னென்னா அவன் முதல்ல அக்ஷத்ரியனாக நினைத்து கொண்டான் இப்போ என்னாச்சு முதல்ல அவனுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்தது குந்தி தேவி இந்த விஷயத்தை விளக்கி சொல்கிற வரைக்கும் அது சொல்லணும் குந்தி தேவி இதை விளக்கி சொல்லுற வரைக்கும் அவனுடைய அபிப்பிராயம் அகம் அக்ஷத்ரியா aham சூதா அகம் ராதேயா ஆனால் குந்திதை விளக்கி சொன்ன பிறகு என்னென்ன அபிப்பிராயம் மாறி போச்சு முதல்ல இருந்த அபிப்பிராயம் வேற இப்போ அபிப்பிராயம் மாறிப்போச்சு aham கஷத்ரியா அகம் கவுந்தேயா அப்படிங்கிற எண்ணம் இங்கே என்ன நடந்தது அவன் வந்து க்ஷத்ரியனை அடைஞ்சானா க்ஷத்ரியனாக ஆனானா க்ஷத்ரியனை அரி ியனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினானா கிடையாது அவன் ஏற்கனவே அடைஞ்சிருக்கான் ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கான் அவன் ஆக வேண்டியதில்லை அவனை அறிய வேண்டியதில்லை ஏன்னா அவன் அவன் தன்னை அறிஞ்சுதான் இருக்கான் தன்னை பற்றிய தவறான கருத்தைத்தான் அவன் நீக்கி கொண்டான் அதே போல இப்போ புரிய ஆரம்பிக்குமே அதே போல அகம் அப்ரம் அஸ்மின்னு நம்ம நினச்சுருக்கோம் அகம் அபூர்ணம் அப்ரம அஸ்மி வேதம் என்ன சொல்கிறது வேதத்தோட விஷய உபதேசத்தை கேட்ட உடனே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மி அபிப்பிராயத்தை மாற்றிவிட்டேன் வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் நடக்கலை இதுக்கு முன்னால் என்கிட்ட தப்பான என்னை பற்றி எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது அந்த தப்பான அபிப்பிராயத்தை நான் நீக்கிக்கின்றேனே தவிர ஒன்று நான் அடையலை ஏன்னா இங்கே நான் அறியவும் இல்லை அனுபவிக்கவும் இல்லை ஏன்னா அறிந்தே இருக்கிறேன் அனுபவித்துக்கொண்டே இருக்கிறேன் ஆக வேண்டியதும் அடைய வேண்டியதும் இது புரிஞ்சதுன்னு எவ்வளோ புண்ணியம் பார்க்கணும் என்ன சரி சரி சுவாமி அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி கர்மன மோக்ஷ நாஸ்தி நீ என்ன பண்ண முடியும் கர்மனாக மோட்சாக நாஸ்தினா இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் அடைய முடியாது அடைய முடியாது ஆக முடியாது அறிய முடியாது அனுபவிக்க முடியாது அப்படின்னு போட்டுக்கணும் அப்படி போட்டு என்ன பண்ணுறதுன்னா சுவாமி இதை வந்து இப்போ இப்போ வந்து குந்தி தேவி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த அப்ரம்ம்கிற என்னுடைய எண்ணம் போகிறத்துக்கு பிரம்மன்னு யார் சொல்லிக் கொடுக்குறா வேதந்தான் சொல்லிக் கொடுக்க வேதம் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நான் என்ன விசாரம் பண்ணணும் என்ன விசாரம் பண்ணணும் நான் ஆத்ம விசாரம் பண்ணணும் நான் யாருங்கிற விசாரத்தை நான் பண்ணினாத்தான் இந்த ஜானம் வரும் இது நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் பேசி இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயங்கள்லாம் புரிஞ்சுருக்கும் இந்த சொல்கிற முறைகளில் தான் வித்தியாசம் அது இப்படி சொல் இப்படி யோசிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம் அதுதான் விஷயம் சிந்திக்கிற முறைகள் தான் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ஆராய்ச்சி பண்ணணும் என்ன நான் ஆராய்ச்சி பண்ணினால் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிப்பிராயம் எனக்கு மாறணும்னா நான் என்ன பண்ணணும் எந்த அபிப்பிராயம் அப்படிங்கிற அபிப்பிராயம் மாறி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அபிப்பிராயம் எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் என்னை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆத்ம விசாரம் பண்ண வேண்டும் என்ன நான் விசாரம் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் என்ன விசாரம் செய்து கொள் செய்வதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நீயாவே நானாவே இப்போ கண்ணை மூடின்னு விசாரம் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் நான் யார் அப்படின்னா விசாரம் பண்ணால் என்ன வரும் நமக்கு அந்த நேரம்தான் நம்மளுடைய நம்மளை பற்றின அக்கிரமமான எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா நான் யாருங்கிற விச்சாரம் பண்ணால் இப்போ நீங்கள் வேலையதா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கவலையெல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா கவலையும் வரும் வருஷம் அடடா அந்த புள்ள ஃபோனே பண்ணலையே ஒரு வாரமா அவன் வந்து போனவன் என்ன ஆச்சு தெரியல அந்த பேரை குழந்தை எப்படி இருக்கோ தெரியலையே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கே ஒரு மாதிரி பேசினான் இன்னும் வரல அவன் என்னவோ வருஷம் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஏதாவது திரும்ப திரும்ப ஏதாவது விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்குமே தவிர எனது ஐடியல் மைண்ட் இஸ் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ங்கிறேன் அது எல்லா கொக்காந்துதான் கவலை வந்துடும் எதாவது வேலை செஞ்சால் கவலையே இருக்காது நம்ம எதையா பண்ணிட்டுருக்கணும் சும்மாவாவது என்னத்தையா பண்ணி அங்கே இருக்கிறது கொண்டு வந்து இந்த குப்பையை தொட்டிதான் பண்ணிட்டுருக்கணும் தூங்கினா போச்சு அது வந்து பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை வீணாக போய்டுறது ஏதோ சும்மா உட்காந்துருந்தா என்னவா தெரியும் இல்லாட்டமாக என்ன எப்படி இருக்கேன் பேசுகிறதுக்குன்னே ஒரு ரெண்டு பேரும் இருப்பான் இந்த வயதான தாத்தாக்கள்லாம் பார்க்கில் உட்காந்து பேசுறதுலாம் போய் பாருங்க பார்க்கலாம் இந்த வயதானவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இதுல ஈடுபாடு இல்லை அவர் வந்து அப்படியே வருவார் அப்படியே பார்க்கில் எல்லாம் உட்காந்து என்ன எப்படி இருக்கே என்னாச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணால் அப்படி கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே பொழுதை போக்கிட்டு அப்படியே போவார் ரெக்ரியேஷன் இங்கே கிளப்புக்கு போவார் இல்லாட்டி அங்கே போவார் பொழுத அப்படியே போக்கி கடைசி வரைக்கும் உபனிஷத்து பக்கம் கீதை பக்கம் தலை வச்சு கூட கொடுக்க மாட்டார் அப்படி எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நான் என்னை பற்றி நான் விசாரம் பண்ணினா என்னோட பிரச்சனைகள் தான் எனக்கு தோணுமே தவிர நான் யாருங்கிறது எப்படி எனக்கு தானாக தெரியும் இப்போ என்னை வந்து இப்போ நம்ம உலகத்திலேயே எதை வேணாலும் நம்ம வந்து மைக்ராஸ்கோப் வச்சு பார்க்கலாம் மேக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் எதை பார்க்க முடியாதுன்னா என்ன மாத்திரம் பார்க்கவே முடியாது என்னை பார்க்குறதுக்கு என்ன நோ ஸ்கோப்புனா ஒரு ஒன்று எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்குது உன்ன பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கோப்பும் இல்லை அப்போ என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே வழி இல்லைங்கிற போது நான் என்ன பண்ணுறேன் இப்போ சாதாரணமாக என்னோடய சரீரத்தை பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் என் உடம்பை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என் உடம்பு எப்படி இருக்குது இங்கெல்லாம் என்ன சரியாக இருக்கா தலைமுடியெல்லாம் இங்கே இருக்கா இப்படி இருக்குது என்னோடய பொட்டெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா நான் பார்க்குற போது நான் என்ன பண்ணி ஆகணும் நான் தனியாக அப்படி இப்படி எப்படி இருக்கும் நெத்தி சரியா இருக்குமா இருக்காது அப்படின்னு பொட்டு சரியா இருக்கா இல்லையா தெரில எப்படி தொடுத்துட்டோம் சரியா இருக்கும் குங்கும இருக்கோ இல்லையோ சரி சந்தன வச்சாரல்லி ஏமாம்பி அப்படின்னா எப்படி பார்க்கறது நான் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன்னு வச்சு கூட என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணி இப்படி இப்படி இப்படி பண்ணி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் இப்படி இப்படி பையன் முதுகு தெரியாது கண்ணை பார்க்கணும்னு இப்படி ட்ரை பண்ணுறேன் இப்படி இப்படி பண்ணி பண்ணி பார்க்குறேன் என்னெல்லாம் நான் பண்ணுற உங்களுக்கு இந்த கொரும்பெல்லாம் உங்களுக்கு என்னவோ பண்ணுறது போல் இப்படி இப்படி இப்படி பண்ணி பண்ணி பார்த்தா என்ன தெரியும் இப்படி பண்ணால் இது பேர் தாடக்குன்னு பேர் இப்படி இப்படி பண்ண இப்படி பண்ணால் கண்ணுக்கு நல்லது அது ஒரு யோகாபியாசம் எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க டிவி பார்க்காம இருக்கலாம் இந்த கண்ணை இப்படி இப்படி இப்படி அது தினம் காலம்புரை ஒரு தடவை இப்படி சாயங்காலம் ஒரு தடவை பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பேர் திராட்டக்குன்னு பேர் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களை நிறைய பேர் பார்ப்போம் இந்த கண்ணு கண்ணாக கண்ணை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் நெத்தியை பார்க்கணும் என் கண்ணை பார்க்கணும் ஒரு நாளும் முதுக பார்க்க முடியாது இன்னொருத்தன் தான் பார்த்து சொல்லணும் அப்போ இந்த என்னை பார்க்குறதுக்கு எனக்கு வேறு வழியே இல்லை எனக்கு கண்ணாடி தான் என்னை நானே எப்படி பார்க்க முடியாதோ அப்படி கண்ணை மூடிகிட்டு நான் உள்ளே உட்காந்து நான் யார் நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தால் என்னமோ பண்ணுமே ஒரு ஞானம் வராது கண்டிப்பாக வராது அது என்னது நமக்கு நிறைய பேருக்கு இது சொன்னோம்னா நீங்கள் ஏதோ கொஞ்சம் அங்கங்கே கேட்டுட்டு பண்ணக்கூடாது கேட்கவே கூடாது எங்கேயுமே இருக்கணும் அர்ஜென்டினாவில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிடணும் அர்ஜென் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காட்டில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து உட்காருங்க நீ யாருன்னு ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம எடுத்து சுப்பாக்கி சுட்டுன்னு சுட்டு போயிடுவோம் நம்ம ஊரில் நமக்கு அந்த மாதிரி வாசனை இருக்குது நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிக்காட்டால் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேட்குறோம் இல்லையா அதனால் வந்து இது கேட்ட உடனே ரமண மகரிஷி சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் சொல்லிவிட்டு கண்ண முடினு நான் யார் இந்த நான் எங்கிருந்து கிளம்புகிறது கிளம்பும் இடத்தை பார் அப்படின்னா எங்கிருந்து கிளம்புறதுப்பா சரி முடியவே மாட்டேன் எங்கிருந்து கிளம்புகிறதோ அந்த மூலத்தை கவனித்துப்பார் அப்புறம் நான் காணாமல் போயிடும்னா நீ அகங்காரத்தோட மூலத்தை பார்த்தானா அகங்காரம் காணாம போயிடும் அகங்காரத்தோட மூலத்தை தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் அகங்காரம் கட்டியாயிட்டு இருக்கு அகங்காரத்தை தேடுற தேடுற என்ன துக்கம் அதிகமா இருக்கு ஐயோ தெரிய மாட்டேங்கிறது தெரிய மாட்டேங்கிறது அவன் என்னமோ தெரியமோ தெரியும் அகங்காரத்துடைய மூலத்தை போய் பாருங்க கிடைக்க மாட்டேங்கிறான் எப்படி என்னுடைய முகத்தை நானே பார்த்துக்க முடியாதோ அப்படி மனசுக்குள்ளே நானே என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்னை நான் தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுண்டா உங்களுக்கு பகவான் அருள் புரிய தொடங்கி விட்டார் என்று பொருள் இல்லாட்டி அதில் மகா சஞ்சாரத்தில் மாட்டிப்பான் நல்லவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காலையிலேருந்து ராத்திரி போதும் சாஸ்திரத்து பக்கத்து தலை வச்சு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதனால் இந்த கண்ணாடியில் போய் பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கஷ்டமே இல்லை கண்ணாடியை போய் பார்க்குறேன் அழகாக வீபுதியை வச்சுக்கிறேன் சந்தனத்தை வச்சுக்கிறேன் நல்லா தலையை வாரிக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் கண்ணாடி எனக்கு ரொம்ப ரொம்ப சகாயமாக இருக்குது கண்ணாடியில் யாரை பார்க்குறேன் என்னோடைய உடம்பை பார்க்குறேன் என்னோட பார்த்து என்னை திருத்திக்கிறேன் கண்ணாடியில் என்னை பார்க்கிறேன் என்னை நான் திருத்தி கொள்கிறேன் அதே மாதிரி சாஸ்திரந்தான் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கும் நான் யாருங்கிறத யாரு சொல்லி கொடுப்பா எனக்கு சாஸ்திரம் தான் சொல்லி உபனிஷத் சாஸ்திர தர்பணஹா சாஸ்திரத்துல நான் யாரை பத்தி படிக்கிறேன் என்னை பத்தி படிக்கிறேன் என்னுடைய ஸ்வரூபத்தை பத்தி படிக்கிறேன் கண்ணாடியில யாரை பார்க்கறேன் என்ன கண்ணாடியை பார்க்குறேனா என்ன பார்க்கறேனா கண்ணாடியில என்ன பார்க்கறேன் அதே மாதிரி சாஸ்திரம்ங்கிற கண்ணாடியில யாரை பார்க்கறேன் சாஸ்திரம்ங்கிற கண்ணாடியில என்ன பார்க்குறேன் என்ன பார்த்து என்னன்னா சரி பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த கண்ணாடி பார்க்குற மாதிரி இந்த சாஸ்திரம் இல்லை இந்த சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்குற போது அதில் சொற்கள் வித்தியாசமா இருக்கு சாஸ்திரங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் என்னால புரிஞ்சிக்கவே முடியும் இந்த கடல் தண்ணீர் இருக்குது அதை நீங்கள் நேரம் எடுத்து குடித்தா எப்படி இருக்கும் உப்பு கரிக்கும் அதே தண்ணி அந்த தண்ணீரானது சூரியனுடைய கிரணங்களால் வெப்பங்களால் கிரகிக்கப்பட்டு மேகமாகி அது மழையாக பொழிஞ்சால் எப்படி இருக்கும் அது உப்பு கரிக்குமா ரசோவை சகா ஆனந்தமாக வானின்றி இன்ப மழையாய் இன்பர் தாய்மான் அப்படி இன்ப மழையாக அந்த அது குடிக்கிற போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சாஸ்திரங்கிற தர்ப்பண கண்ணாடியை நம்மளாக படிச்சு தர்ப்பணங்கிற திருஷ்டாந்தம் இப்போ முடிஞ்சு இந்த சாஸ்திரத்தை கூட நம்ம போனோமானால் அது சொற்கள் ரூபமாக இருக்குது அது நம்மளை கண்ணாடி மாதிரி இல்லை அது ஏதோ ஒரு சக்தியை வச்சுன்னெல்லாம் இல்லை இந்த கண்ணாடி மாதிரி பொருள் இல்லைது அது அறிவை கொடுக்கறது அப்போ அந்த சாஸ்திரத்தை போய் பார்த்தோம்னா அதில் நிறைய சொற்கள் எல்லாம் மாற்றி மாற்றி எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அப்படிங்கிறது அது கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்கு மூக்கு மூக்குங்கிறது இப்படியெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்கு தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் நஜாயத்தை மிரியத்தேவா கதாச்சித்து சப்தங்களெல்லாம் பார்த்தா ஒன்றும் நமக்கு விளங்குற மாதிரி இல்லை பொருள் விளங்கா உருண்டை அப்படி வந்து அது பொருள் விளங்காதான் போயிடுறது புரிய மாட்டேங்கிற அப்போ என்ன பண்ண வேண்டும் கொடுக்கலாம் தெரியும் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும் தெரியாமையாக இருக்கும் இருந்தாலும் எப்படி சொல்கிறோம் தானே பார்த்து ஆனு வாய்ப்பு வந்து பார்த்துட்டு எப்படி சொல்கிறோங்கிறதானே பார்த்து எப்படி டெவலப்மெண்ட் பாருங்கள் என்ன வந்து நான் அடைய முடியாது நான் நான் பிரம்மனை அடைய முடியாது நான் பிரம்மமாக ஆக முடியாது நான் பிரம்மத்தை அறிய முடியாது நான் பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது ஏனென்றால் நானே பிரம்மம் ஆனா என்னை பற்றி எனக்கு தவறான எண்ணம் இருக்கிறது சாஸ்திரம் என்னை பிரம்மன் என்று சொல்லுகிறது சாஸ்திரத்தில் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் என்னை சாஸ்திரத்தோடு சேர்த்து நான் விசாரம் பண்ணணும் சாஸ்திரமோ சொற்கள் இருக்கிறது சொற்களோ குழப்பத்தை தருகிறது அப்படியானால் நான் என்ன பண்ணணும்னா தத் விஜயான ச குருமே அபிகச்சே அந்த சாஸ்திரத்தை நீ சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு கிட்ட போகணும் குருங்கிறவர் யார் அப்படின்னா குரு அபிகச்சே குரு கிட்ட நீ போகணும் குரு உன்னை தேடி வரமாட்டார் டாக்டர் கிட்ட நீ போகணும் டாக்டர் உன்ன தேடி வரமாட்டார் அந்த காலத்தில் டாக்டர் எல்லா சினிமாலையும் வருவார் என்ன அந்த கால சினிமாலேயும் வருவார் வீட்டுக்கும் வருவார் இப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருக்கணும் அவர் ஒரு பையன் சூட் மாதிரி ஒன்று அதுக்குன்னு ஒரு பை உண்டு அது டாக்டர் பையனே பேருது அது அவர் எடுத்துகிட்டு வருவார் அவருக்கு கூட ஒரு சிஷ்யம் வேறு இருப்பான் கொஞ்சம் நல்ல டாக்டராக இருந்தால் கொஞ்சம் சிஷ்யன் இருப்பான் அவள் வந்து எல்லாம் பண்ணி வைத்தியம் பண்ணிட்டு போவார் அந்த காலத்தில் அப்படி இப்போ அப்படி இல்லை இப் நம்ம தான் ஜாஸ்தி போகணும் ஹாஸ்பத்திரினால் அங்கே தான் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியுமா நமக்கு அத்தனை எக்யூப்மெண்ட்டு யூஸ் பண்ணி ஆகணுமே ஆகையினால் அவர் அத்தனையும் தூக்கிட்டு வர முடியுமா என்ன நம்ம தான் அங்கே போயே ஆகணும் அதே மாதிரி இங்கே சாஸ்திரம் சொல்லணும் இப்போ நானே வந்து வெளியூர்லாம் இருந்து எழுத முடியாது இங்கே இருந்தால் லைப்ரரி இருக்குது எனக்கு எந்த புஸ்தக வேணாலும் நான் ரெஃபர் பண்ண முடியும் அதனால் இங்கே வர்றதான் நல்லது நான் உங்கள் ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கல அங்கே என்ன படிக்கிறேன்னா அதுதான் சொல்லுவேன் இங்கே இருந்தால் நான் எனக்கு இது என்ன இந்த ஃபுட் நோட்ஸ் இருக்கு இதுக்கு என்ன இதில் இருக்குது அந்த அத்திரி சம்ஹிதா எடுத்து எழுதி போட்டுக்கிறோம் அத்திரி சம்ஹிதால் அதுக்கு இஷ்டம்னா என்ன பூர்த்தம்னா என்ன அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை போட முடியும் இப்போ விருதுநகர்லேயோ ராஜபாளையத்துலையோ கிளாஸ் எடுத்தேன்னா இதெல்லாமே எழுதி போடுவோம் வாயில் வந்ததை சொல்லிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி டாக்டர் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் நல்லா எல்லா சாதனங்களையும் வச்சு நல்லா சொல்லி கொடுக்க முடியும் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தார்னா எல்லாத்தையும் தீங்கனு வர முடியாது அது மாதிரி என்னென்னா நீ போகணும் நீ குரு கிட்ட போகணும்பா குரு உன்னை தேடி வரமாட்டார் நீ குருவை தேடி போகணும் நமக்கு நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கோம் நீ உனக்கு பக்குவம் இருந்தால் குருவை நீ தேட வேண்டாம் அவர் தானே வருவார் இப்படியே படித்து படித்து நிறைய பேர் குருவே தேடுறதில்லை தேடும் குருவை தேடி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே நாம் குருவை தேடி போகணும் ஆனால் குரு எல்லா இடத்துலையும் இருக்காங்க நம்ம அவங்கள குருவாக ஒத்துக்க தயாராது நம்மை நம்மளை நம்மளை தவிர யாரையும் ஒத்துக்க தயாரில்லை ஹஸ்பண்டையும் ஒத்துக்கறதில்லை குழந்தை நான் ரொம்ப சொன்னால் நல்லா இருக்காரு யாரையுமே ஒத்துக்கணும் ஆ குரு கிட்ட போகணும் குரு ரொம்ப முக்கியம் கச்சேத் அபிகச்சேத் அவசியம் போகணும் ஏவ அபிகச்சேன் ஏவங்கிறது எல்லா இடத்துலயும் போடணும் பிராமணே பிராமணன் தான் போகணும் பிராமணனா யாரு மறக்க மாட்டேங்கிறா ஏவ அபிகச்சே விவேக்கி விவேக சாதன சதுஷ்ட சம்பனா ஏவ அபிகச்சே இல்லாட்டி அவங்க போனா அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டாதான் அவருக்கு தெரியும் சில சமயம் சொல்லுவாங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் கண்டுபிடிங்க சாமி என்ன சொல்றது ஏதோ உனக்கு ஒரு கஷ்டம் அதனால வந்திருக்கேன் என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அது நமக்கு கஷ்டம் இல்லையா நான் எதுக்கு வந்திருக்கேன் உங்களை பார்க்க வந்திருக்கேன் கண்டுபிடிங்க நீங்கள் மூணு காலத்தையும் உணர்ந்த ஞானி இல்லையா சொல்லுங்க இந்த பாருப்பா அது வேற சாமியா இருப்பார் என்ன நான் வந்து நான் நான் அந்த மாதிரிலாம் ஆள் இல்லை நம்ம இந்தியாவில் வந்திருக்கார் ஒருத்தர் சொல்லிருக்காரு அந்த அங்கே ஒரு சாமியாக இருக்கிறார் அங்கே போட்டேன் போயிட்டார் அவர் தான் நல்லா சொல்லுவார் ரொம்ப நல்லா சொல்லுவார் அருமையாக சொல்லுவார் உனக்கு நீ போனோன்னே மூஞ்சி பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவார் போயிட்டு வாங்கன்ட்டேன் போயிட்டான் நல்லா நீங்கள் வழிகாட்டிங்கண்ணே அங்கே போய் அவர்கிட்ட என்ன சொன்னாரோ தெரிஞ்ச தத் விஞ்ஞானார்த்தம் சகா குரும் அபிகச்சேத் குருமே சகா ஏவ அபிகச்சேத் குரும் ஏவ அபிகச்சேத் அபிகச்சேத் ஏவ போய்த்தா ஆகணும் அவன்தான் போகணும் அவர்கிட்ட தான் போகணும் அந்த ஏவகாரத்தை அப்படி போடணும் அபிகச்சேத் சரி இந்த குருவை எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறது யார் குரு குரு என்பவருக்கு லட்சணம் என்ன குருங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கு என்றால் அக்ஞானம் ரு என்றால் ஒளி வெளிச்சம் உகாரஸ்தந்தகார சாத் ருக்கா ருக்கார ஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயத்தை குரு கீதையில் குருங்கிற சப்தத்துக்கு இதை காட்டில் நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆனால் இதுதான் பாப்புலர் லட்சணம் குரு என்பவர் யார்னால் அறிவு என்கிற ஒளியின் மூலம் அறியாமை என்கின்ற இருளை அகற்றுபவர் அவருக்கு தான் குருன்னு பேர் அது நிறைய சொல்லுவாங்க காரணகுரு காரிய குரு சாதக குரு போதக குரு போயிட்டே இருக்கும் எண்டு லெஸ்ஸாக இருக்கும் நான் அதெல்லாம் இங்கே சொல்லலை குரு கிட்ட போகணும் குரு எப்படி இருப்பார்னு சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கார் விவேக சௌடாமணியில் அவருக்கு டெக்ஸ்டெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும் முதல்ல குருவுக்கு லட்சணங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞானிக்கு லட்சணம் வேற குருவுக்கு லட்சணம் வேற எல்லா ஞானியும் குரு கிடையாது குரு கண்டிப்பாக ஞானியாக இருக்கணும் ஞானியாக இல்லைன்னா குருவாக இருந்து பிரயோஜனம் இல்லை அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும் வரப்போகிறது மந்திரங்கள் சொல்ல ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்படும் இங்கே ஒரு ரெண்டு லட்சணம் சொல்கிறார் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு அபிகச்சே எப்பேற்பட்ட குருநாதர் குருங்கிறவருக்கு விசேஷணங்கள் ஸ்ரோத்ரியம் குரு பிரம்மனிஷ்டம் குரு சாஸ்திரமறிந்து அந்த பிரம்ம ஜானத்திலே நிலை பெற்றிருக்கிற குருக்கிட்ட போகணும் ஆதிசங்கரர் சொல்கிறார் குருவுக்கு லக்ஷணம் நல்லா இப்போ நான் வந்து உபனிஷத்தை சொல்கிறேன்னு எனக்கு வந்து உபனிஷத் அட்லீஸ்ட் டெக்ஸ்டல்னால் நல்லா தெரியும் இந்த உபனிஷத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கணும் எங்கே இப்போ நான் சொல்கிற விஷயம் பின்னால் காண்ட்ரடிக்ஷன் வரும்னா அந்த காண்ட்ரடிக்ஷனுக்கு பதில் இப்பவே இங்கே சொல்லி வச்சிருக்கணும் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் கஸ்மின்னு பகவோல் வந்து கவனிச்சுட்டே இருந்தா தெரியும் எங்கயாவது முரண்பாடு வரும்னு சொன்னா இப்ப பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு தஸ்மாத் ஏதத் பிரம்மன்னா என்ன அர்த்தம் பிரம்மன்னு சொன்னா அந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன்னு அர்த்தம் பிரம்ம சப்தத்துக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு இரண்யர்பன்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு கடவுள்னு அர்த்தம் இருக்குது கடவுள்லேயே உருவக்கடவுளுக்கும் பிரம்மன்னு பேர் அருவக் கடவுளுக்கும் பிரம்மன்னு பேர் பிராமணனுக்கும் பிரம்மன்னு பேர் வேதத்துக்கும் பிரம்மன்னு பேர் பகவத்கீதையில் மமயோனிர் மகத் பிரம்மங்கிற இடத்துல பிரம்மன்னா மாயைன்னு பேர் இத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இது தெரிஞ்ச டெக்ஸ்ட்டை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத டெக்ஸ்ட்டு நிறைய இருக்குது அதுலேயும் எங்கெல்லாம் என்னெல்லாம் சப்தங்கள் எப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு விசாரம் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆர்டெக்ஸ்ட்டு பைஹார்ட்டாக இருக்கணும் அது பொதுவாக சொல்கிறேன் அதில் அதில் கூட நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிரந்தம் மனப்பாடம் பண்ணப்பட்டிருக்கணும் கிரந்தத்துக்கு அர்த்தமும் தெரியும் ஸ்ரோத்ரியாங்கிறாங்க ஸ்ரோத்ரிய ஸ்ச்சந்தோதீதே பாணினி சூத்திரம் ஸ்ரோத்ரியன்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் இங்கே இருக்குது ஹதயத்தில் இருக்குது ஒன்று இந்த டிஸ்கில் இருக்குது ஒன்று புஸ்தகம் வேண்டாம் இன்னைக்கு தான் புஸ்தகத்தை வச்சுக்கிறோம் புஸ்தகத்தினால் நம்ம தரம் தாழ்ந்து போயிடுது புஸ்தகம் இல்லாமல் அப்படியே மஸ்தகத்துலேயே இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது அதுதான் எப்போது நம்மளை காப்பாற்று புத்தகத்தில் இருக்கிற வித்தியை பிரயோஜனப்படாது புத்தகஸ்தாச்ச யாவித்யா பரகஸ்தேஜ யத்தனம் காரியகாலே சமாயாதே நசாவித்யா நதத்தனம் புஸ்தகத்தில் இருக்கிற படிப்பும் அதாவது புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் போகாது உனக்கு மஸ்தகத்தில் இருக்கு மஸ்தகம்னா தலை மூளை புஸ்தகத்தில் இருக்கிற படிப்பு பிரயோஜனம் இல்லை இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற ஓம் பணமும் பிரயோஜனம் இல்லை அது நீங்கள் நினைக்கிறபோது கொடுக்க மாட்டான் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும் அவனும் சொல்லுவான் நீ எனக்கு டைம் கொடுக்கணும் பேங்க்கில் போனால் உடனே கொடுத்துருவானா அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குது நீங்கள் போன உடனே வாங்கிட முடியாது அப்படி நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் சிஸ்டம் இருக்குது அதுபடி தான் போய் வாங்க முடியும் அது வந்து நம்ம நெ நமக்கு வேணுங்கிற போது அது வரலன்னு சொன்னால் அந்த வித்தியினால என்ன பிரயோஜனம் அந்த பணத்தால் என்ன பிரயோஜனம் நம்முடைய பணம் நம்முடைய படிப்பு நமக்கு வேணுங்கிற போது உபயோகத்துக்கு வரணும் நான் ஒரு நான் ஒரு பிரச்சனையில் சிக்கின்றிருக்கிற போது எனக்கு வந்து அகம் பூர்ணோஸ்மி பிரச்சனை உனக்கு இல்லை உங்க உபாதிக்குத்தான் அது எந்த எத்தனை உபாதி வந்து இந்த உபாதியை பரிகாசம் பண்ணினாலும் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதுக்கு நீ மதிப்பு தராத அற்றேமென்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவன் இந்த குரலெல்லாம் ஞாபகத்துக்கு வரணுமே சரியான நேரத்தில் அந்த குரல் ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன பிரயோஜனம் இது என்ன அர்த்தம் தெரியுமோ இந்த குரல் ரொம்ப அழகான குரல் ஒரு பொருளை பெற்ற காலத்தில் மகிழ்ச்சி அடையாதவன் அந்த பொருளை இகழ்ந்த கால இழந்த காலத்திலே வருந்துவனோ நேற்று கூட பிரம்மச்சாரியை நம்ம உட்கார்ந்து பாராயணம் எல்லா பத்து உபரிஷத்தையும் பாராயணம் பண்ணி பண்ணணும்ப்பா இல்லாட்டியும் மறந்து போயிடும் மனப்பாடம் பண்ணணும் சொல்லிகிட்டே இருந்தேன் சுவாமிஜியோட நான் இருக்கிற காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் காலம்புற நாலு மணிக்கு வாக்கிங் போவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரம் சொல்லிகிட்டே வாக்கிங் பண்ணுவோம் டைம் போகிறதே தெரியாது அப்போ வந்து அது மந்திரம் சொல்ற பணப்பாடத்துக்கு மனப்பாடம் ஆச்சு வாக்கிங்கு வாக்கிங் ஆச்சு சத் சங்கத்துக்கு சத் ஆனந்தம் அப்படிதான் படிக்கணும் சுகார்த்தின் சே திஜேத் வித்யாம் வித்யார்த்தின்னு சே தியஜேத் சுகம் நீ சுகத்தை விரும்பினா வித்தியை விடு வித்தியை விரும்பினா சுகத்தை விடு அதில் என்ன விசேஷம்னா சுகம் வித்தையிலேயா சுகத்திலேயா வித்தையே சுகம் நல்ல மனப்பாடம் பண்ணுறேன் ஸ்ரோத்ரியா குருன்னா என்ன அர்த்தம் அவருக்கு டெக்ஸ்ட் எந்த ஒரு சாதன பஞ்சனும் எடுத்தா கூட அந்த அஞ்சு டெக்ஸ்ட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது இந்த ஸ்லோகம் சொல்கிற போது இதுக்கு ஒரு அர்த்தங்கள் நான் அறுத்து என்னவோ நான் பார்க்கவே இல்லைன்னு அப்புறம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க நானே அப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு சில சமயம் காரியம் கூடினதுனால மனசை அதுலேயும் வைக்க வேண்டியிருக்கு இதுலேயும் வைக்க வேண்டியிருக்கு எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க எல்லோரும் நீங்கள் கவலையப்படாங்க சுவாமிஜி நீங்கள் அதையே பாருங்க அதுதான் போகணும் அதுக்கு இந்த ஆசிரமே வந்திருக்கு எது மற்றதெல்லாம் போனால் போயிட்டு போகிறதுங்கிறாங்க எனக்கு இந்த பொறுப்பு இருக்கிறதுனால பணம் வாங்கிட்டோமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டோமே அதை ஒழுங்காக பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஆனால் அவங்க எல்லோரும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எல்லா ஆசிரமத்திரும் அத்தனை பேரும் எல்லோரும் நீங்கள் கவலையே போடாங்க சுவாமி நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் நமக்கு அந்த மன அது என்னென்ன ஒரு வியாதியாக போயிடுச்சு சரியாக நடக்கணுமே ஒழுங்காக பண்ணணுமே பெர்ஃபெக்ஷன் என்ன ஃபார் பர்ஃபெக்ஷனுங்கிறான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கிற ரூபாயை வச்சுக்கிண்டு நமக்கு இருக்கிற ஆள் பலத்தை வச்சுருந்து ஐக்கியூன்னா என்னங்கிறான் அப்படி இருக்கிற போது அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின் தான் அது அப்படி நானும் பண்ணிட்டு வரேன்னு வச்சுங்க இல்லாட்டி இப்போ நடக்கிறதுனால தான் இதை நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் கவனிச்சா தெரியும் அங்கெல்லாம் மனசு இருந்தால் அது சொல்ல முடியாது அதில் சாந்தாக சொன்னேன் இல்லையா சாந்தாக வித்வாம்சகா இதெல்லாம் அப்படி இருக்கும் இருந்தாலும் வந்து ரொம்ப வருஷமாக குருநாதனுடைய கிருப்பை இருக்கிற போது எப்போ வேணாலும் திரும்பிக்கலாம் அதுக்குள்ளே அது ஒரு அனுகிரகம் இருக்குது ஸ்ரோத்ரியாக என்னென்னு அர்த்தம் ஸ்ரோத்ரி என்னன்னு அர்த்தம் டெக்ஸ்ட்டு பை ஹார்ட் சங்கராச்சாரியன் சொல்கிற லக்ஷணத்தை இங்கே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஸ்ரோ சங்கராச்சாரிய இங்கே உபனிஷத்து ரெண்டே தான் சொல்கிறது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரு ஸ்ரோத்ரின்னா இது சாஸ்திரம் தெரிஞ்சவர் அது மாத்திரம் இல்லை அந்த சாஸ்திரம் சொல்கிற பிரம்ம ஜானத்தில் திருடமாக இருக்கிறவர் மறந்தும் அவருக்கு ஒரு பொழுதும் என்ன நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாய் ஒரு பரி நல்ல முமுக்ஷுத்வத்தோட நல்ல ஜிக்யாசுத்வத்தோட நம்ம சாஸ்திரத்தை படித்தோமான அந்த சாஸ்திரம் மறந்து போகுமா அதி தீவிரமான முமுக்ஷுத்வம் அதி தீவிரமான ஜிக்யாசுத்வம் அதோட நம்ம போய் குருக்கிட்ட போய் சாஸ்திரத்தை படிக்கிறவங்க நம்ம எவ்வளோ ஆசையோடு படிச்சிருப்போம் அப்படி படித்த அந்த சாஸ்திரம் ஞானம் வீண் போகுமா வீண் போகாது அதனால் அவர் அந்த சாஸ்திரத்துலேயே அவர் ஊறியிருக்கார்னு அது எதோ சாஸ் அவர் சாஸ்திர ரூபமாக இருக்கார்ப்பா சா பிரமாண ரூபமாக இருக்கார் சாஸ்திர ரூபமாக இருக்கார் குருநாத் அந்த பிரம்மன்லேயே நிஷ்டாக சங்கராச்சாரியார் சொல்கிற லக்ஷணத்தை சுருக்கமாக சொல்கிறேன் அவர் வந்து அவர் மனப்பாடம் பண்ணியிருப்பார் இங்கே எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சு எல்லாம் அதில் இன்க்ளூட் அது மாத்திரமில்லை அவர் பாபமே செய்ய மாட்டார் சாஸ்திரத்தில் எதெல்லாம் பாபம்னு சொல்லியிருக்கோ அவர் பாபம் செய்ய மாட்டார் அவர் ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாக மாட்டார் புலன் என்ப நுகர்ச்சிக்கெல்லாம் அவர் அடிமையாக கூடாது அகாமஹத்தஹா காமேன அகதஹா காமத்தினால் கொல்லப்படாதவர் காம எல்லாம் கொள்ளேற்றத்தை ஆபாச சுகத்தை கொடுத்து நிரந்தர சுகத்தை கெடுக்கக்கூடியவர் ஒரு உபிஷ சொல்லு ஆப்த காமச காஸ்புல ஆப்த காம அகாம காம் அகாம அகதான்னு போட்டுக்கணும் ஸ்ரோத்ரிய அவருஜினா அகாமத பிரம்மவித்தமாக பிரம்மத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் பிரம்மவித்தமாக அது மாத்திரம் இல்லை பிரம்மணி உபரத மேலும் விளக்கம் நாளை காலை பார்க்கலாம் ம் பர்ணேயா மேவிரம் பயத்தா ஸிரங்கை வாங்கூமேவி தஞ்சாயுந்திரோ ஸ்வூஷா விவே அரிஷ்டேமி ிா ஹரி ஓம் ஈஸ்வரோரு மூதவிபாகிணே வோமவத் தேஜதிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநஸ்வீக்கி